जननी देवस्तं ம் காந்தோ மாலோய்ரோஸே கஜரானூயம் விபுதைகை சே வசத்து ஜிஹ்விரே ப்ரமூரீ பராங்க முதைவீம் கமலாசரஸ் बालाकोटिप्रतिभां त्रिनेजेहमाुवने्वरीमल शिव सर्वास साधि शरण्येत्र्यंके गौरी नारायणी नमोस्तु सृष्टिस्थि विनाशा शक्तिभूते सनातनी गुणाश्रिए गुणमे नारायणी नमोस्तु परित्राण शरणागतनार्तपरीत्रणपरायणेरे देवी नारायणि नमोस्तु या देवी सर्वूतेषु मातृपेण संस्थिता नमस्मस्त नमस्मो नम श्रीदक्षिणासुदेशिकेन्द्र दैपा सूत्रकृतं मुद्रम ஸ்ரீங்ககிரேஷிகம் நி ஸ்ரீதேவியூத்தீராமிருஷ்ணம் சதாசிவேந்திராண்டம் அஸ்மூரூன் சந்தமாநனே மாதமச்சம மேவிரவிணம் மேவே மம நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபோவரோம யமேவிஷா सर्वं तेन ாமிம்ித்தியம் ஜத் தினஞ கவினம் உபனிஷத்துக்கு பேர் பிரம்ம வித்யான்னு சொல்லியிருக்கோம் பிரம்மத்தை பற்றின ஞானத்தை கொடுக்கறது தான் உபனிஷத்தினுடைய வேதாந்த பாகமாகிய இந்த உபனிஷத் வேதாந்தம் உபனிஷத் ஞான காண்டம் பாகம் எல்லாம் ஒரே விஷயந்தான் ஒரே பொருள் ஆகையினால உபனிஷத் அதுவும் இந்த ஈஷாவாச உபனிஷத் படிப்படியாக எதையும் சொல்லாம எடுத்த எடுப்பிலேயே சாந்தி பாட்டத்துலேயே என்ன சொல்றது கலக்கிறதுன்னு சொல்லலாம் சாந்தி பாட்ட பார்த்தாலே இது தெரியும் முதல்ல இந்த கிளாஸ் எடுக்கப்படாது ஏன்னு கேட்டால் நம்ம வழக்கமாக படிக்கிறது வந்து முதல்ல முண்டக்கோ உபனிஷத் படிக்கிறோம் சொல்லி கொடுக்கறது நம்ம ஒரு கிரமம் வச்சுருக்கோம் முண்டக உபிஷத் படிக்கிறோம் அப்புறம் வந்து கேனோபனிஷத் கொஞ்சம் டெப்தா இருக்கிற உபனிஷத்து அது கொஞ்சம் ஆழமாக இருக்கிறது அதை பார்க்குறோம் அப்புறம் வந்து திரும்பவும் கொஞ்சம் லைட்டாக கட்டோபனிஷத் பார்க்குறோம் அப்புறம் கைவல்ய உபனிஷத் அப்புறம் தைத்திரிய உபனிஷத் மாண்டூக்கிய உபனிஷத் அப்படி ஒரு ஆர்டர் வச்சுன்னு இருக்கோம் ஆனால் ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் ஈசாவாசியன் தான் ஈச கேன கட்ட பிரஷ்ண முண்ட மாண்டூக்கிய தித்திரிகி ஐதரே சாந்தோக்கியம்யம் தப்பி ஆடர் ஸ்லோகத்தை பார்த்தா ஈசாவாசல்லு தோணும் அப்படி ஒன்றும் இல்லை முதல் சாந்தி பாட்டமே சிஷ்யனுக்கு அவங்க ஓடியே போயிடுவான் அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம் பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்தது பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை அடுத்த பூர்ணம் தான் பா இருக்கும் போயிட்டு வரேன் பூர்த்தி ஆயிடுச்சு எனக்கு இந்த ஜென்மாவில் இந்த வித்ய கிடையாது அப்படி அவன் நினச்சிக்கிடுவான் அதனால் சொல்லப்போனால் இந்த பூர்ணமதகா மந்திரத்தை சொல்லுறதுக்கே உபநிஷத்தெல்லாம் படிச்சிருந்தா தான் பூர்ணமதகாங்கிற அந்த சாந்தி பாட்டமே குருவுக்கும் சொல்லி கொடுக்க முடியும் சிஷ்யனுக்கும் விளங்கிக்க முடியும் ஆகியனால்தான் இந்த உபனிஷத்தை ரொம்ப லேட்டாக கூடி மட்டும் எடுக்காமையே தள்ளி போடுறது அப்படி எடுக்க வேண்டி வந்தா எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்றதுன்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கும் அப்ப இந்த பாடத்தை ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் அர்த்தத்தை தான் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறது ஈஷாபாசிய உபநிஷத்துல மந்திரங்கள் பதினெட்டு தான் இருக்கு இந்த பதினெட்டுல எட்டு மந்திரங்கள் தான் இந்த பரிபூர்ணமான பிரம்மனை பத்தி சொல்ற வித்ய அப்புறம் மற்ற பாகங்கள் எல்லாம் இதுக்கு பக்குவத்தை தரக்கூடிய கர்ம விஷயங்களை பத்தின விசாரங்களை பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லுகிறது முடிக்கிற போது மரண சமயத்தில் பண்ற பிரார்த்தனையை சொல்லித்தான் முடிக்கிறது ஆகையினால இதை வந்து கவனமா புரிஞ்சுக்கணும் முதல் எட்டு மந்திரம்தான் பிரம்ம வித்ய அப்புறம் வந்து பிரம்ம வித்யக்கு எது முதல்ல பிரம்ம வித்தியைக்கு யோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சாதனத்தை பத்தின இந்த முதல் மந்திரமும் பூர்ணமதா சொன்ன கருத்தத்தா அப்படின்னு சொல்றது அதுலயும் இந்த முக்கியமா முதல் ரெண்டு மந்திரம் இருக்கு வேதத்தினுடைய சாரத்தை இதுவும் சொல்லுகிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை இதுவும் சொல்லுகிறது கீதையில நம்ம மூணாவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் निष्ठा पुरा प्रोक्ता मयानग नाम, कर्म नाम। इंद ना लोकप्रोक्ता सांख्योग शराचार्यारया वार्ते वेदात्मता वेद वाला उपदेश उ அஸ்மின் லோகே இந்த உலகத்தில் மனுஷ லோகே அஸ்மின் லோகே திவிதா நிஷ்டா ரெண்டு வகையான நிஷ்ட இரண்டு வகையான தர்ம நிஷ்டையை நான் உபதேசம் பண்ணியிருக்கேன் வாழ்க்கை முறைன்னு சொல்றோம் வாழ்க்கை முறை சாதன கிரமங்கள் பல அர்த்தத்தை அதுக்கு சொல்றோம் சாங்கியானாம் ஞான யோகேன ஏகா நிஷ்டா யோகினாம் கர்ம யோகேன ஏக்கா நிஷ்ட இந்த கீத இந்த ஸ்லோகம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா ரொம்ப சௌரியமா இருக்கும் பகவத்கீதையாவது படிச்சிருந்தா தான் உபனிஷத்தெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் யோகியதை இல்லாட்டி ஏதோ கேட்டு இருக்கலாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னும் வேற அஞ்சாவது அத்தியாயத்துல சொன்னார் கிருஷ்ணன் அதை ரொம்ப விசாரம் பண்ணி சொன்னார் सपश्यति. ோரச்சி பண்டித்தப்பந்தீத்த மூணாவத மூணாவது அஞ்சாவதோ நம்பர் நாம சனியசர்ம கிருஷ்ணப்புனோம் ஏதோரேக்கம் தன்மே ப்ரூ சுத்தம் பகவான் சொல்ரர் அந்த அது சுழிரர் சனிய கமயோச்சேயாவுபோ தயஸ்து கமசோகோ விஷிஷியூனோகாங்கி சாிய பிளக் பால பிரவந்தி நடித ஏகமபியாஸ்து உபயோர்விந்தத்தை ஃபலம் எத் சாங்யை பிராபியத்தை ஸ்தானம் தத்யோகைரிகமியம் சாங்கியஞ்ச யோகஞ்ச் பசியெல்லாம் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு இப்போ நம்ம படிக்கக்கூடிய முதல் ரெண்டு மந்திரத்தை சொல்றபோது அது எழையோடின்னு இருக்கணும் மனசுக்குள் ஆக இந்த முதல் ரெண்டு மந்திரங்கள் வேதத்தினுடைய சாரத்தையே சொல்லியிருக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரெண்டு வகையான வாழ்க்கை முறையே சொல்லியிருக்கு ஆதிசங்கரர் சொல்றார் இது பகவத்கீதைக்கு முகவுரையிலே இதெல்லாம் சொல்லிவிடுறார் பகவத்கீதைக்கு முகவரை கொடுக்கிற போதே பகவத்கீதையினுடைய மைய கருத்தை ரொம்ப அழகா சொல்றார் ஆதிசங்கரர் கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது சனகாதி முனிவர்களை எல்லாம் படைத்து அவர்கள் வாயிலாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள நிவர்த்தி தர்மம் என்று சொல்லப்படுகிற சந்நியாச வாழ்க்கையை அவர்கள் வாயிலாக பரவச் செய்தார் அப்படி சொல்ற இறைவன் ச பகவான் சுஷ்ட்வேதம் ஜெகத் அந்த பகவான் இந்த உலகத்தை படைத்து சனகாதி முனிவர்களையெல்லாம் படைத்து உலகை படைத்து அந்த உலகிலே சனகாதி முனிவர்களையும் படைத்து அந்த முனிவர்கள் வாயிலாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள நிவத்தி தர்மத்தை சந்நியாச வாழ்க்கையை அவர்கள் வாயிலாக பரவ செய்தார் இது ஆதிசங்கருடைய வரிகள் நான் அப்படியே தமிழ் படுத்தி சொல்றேன் அதே போன்று மரீச்சி முதலான ரிஷிகளை எல்லாம் படித்து அவர்கள் வாயிலாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரவிறி தர்மம் என்கிற தர்ம வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையை கிரகஸ்தாசிரம வாழ்க்கையை பரவ செய்தார் இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கள் அறங்கள் இரண்டு ஒன்று பிரவிற்த்தி தர்மம் மற்றொன்று நிவர்த்தி தர்மம் இந்த இரண்டு தர்மங்கள் சமூக வாழ்க்கையின் அமைதிக்கு காரணமாக இருக்கிறது இது காலங்காலமாக எல்லோராலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வேதத்தில் நம்பிக்கை உள்ளவர்களால் காலங்காலமாக இந்த தர்மங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன இந்த வேத நெறிப்படி மக்களை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு அரசர்களைச் சேர்ந்தது எல்லாம் கவனிச்சு பாருங்க இந்த வேத சட்டப்படி மக்கள் வாழ வேண்டிய பொறுப்பு வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு அரசனுக்கு சேர்ந்தது அரசன் தாயாகவும் தந்தையாகவும் கடவுளாகவும் இருந்து கொண்டு சித்மகன் சுவாமி ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்தணனுடைய அருளையும் வணிகனுடைய பொருளையும் தன்னுடைய ஆண்மையையும் கலந்து சமூகத்துக்கு வழங்குபவன் அரசன் இது அவருடைய சொற்றொடர் அந்தணனுடைய அருளையும் வணிகனுடைய பொருளையும் தன்னுடைய ஆண்மையையும் இணைத்து சமூகத்திற்கு வழங்குபவன் அரசன் இது அவருடைய விபூதி இந்த சொற்றொடரே சுவாமிஜியினுடைய விபூதி தான் அந்த வார்த்தை போட்டிருக்க அரசு பொறுப்பு ஆனா என்ன இந்த அரசர்கள் வழிகாட்ட தவறியோ எப்படியோ காலப்போக்கிலே அரசர்கள் முதல் அனைவருக்கும் என்ன ஆகிறதுனா காமம் அதிகமாக இரும உத்ப வேகாத் எல்லா வகையான ஆசைகளும் ஆசைகள்லாம் அதிகமாக அதிகமாக போட்டுக்கலாம் ஆசைகள் அதிகரித்தால் அறங்கள் குறையும் போடலாம் அருள் விருந்து ஆசைகள் அதிகரித்தால் அறங்கள் குறையும் அற வாழ்க்கை சீர்குலையும் அதனால என்ன ஆகுறதுதான் அப்படி வேகமாக போக போக ஆசை அதிகமாக ஆக என்ன ஆகும்னு பார்த்தா பார்த்தானே தெரிகிறது உலகம் முழுக்க முழுக்க ஒரே மெட்டீரியலிசம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வாழ்ந்த வாழ்க்கை கற்பனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இருந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் பாக்குற போது என்ன ஆகுறதுன்னா அங்கெல்லாம் வந்து எப்படியோ ஏதோ விவசாயத்துல பாத்தீங்களா நேற்று படித்தோம் பிராமணனுக்கு பூமி தானம் பூமி தானம் பூமி தானம் போட்டிருக்கு எங்க பார்த்தாலும் தான் அதெல்லாம் எல்லா கோயில்கள் கல்வெட்டுலயும் பிராமணர்களுக்கு இத்தனை கிராமங்கள் தானமாக அழிக்கப்பட்டன ராஜராஜோழன் கோயில் கல்வெட்டுல பார்த்தா தெரியும் எங்க பார்த்தாலும் இன்னும் சதுர்வேதி மங்கலம் நாலுவேத குடி திருவிழி எல்லாம் அங்கெல்லாம் அங்கங்க பிராமண்கள்லாம் குரூப் குரூப்பா இருந்திருக்காங்க திருவிழிமிழல முந்நூறு பேர் இருந்திருக்காங்க நிறைய பேர் சொல்றாங்க ஞாபகம் இல்லை ஐநூறு முன்னூறு ஞாபகம் திருப்பெருந்துறையில முன்னூற்று ஒருவன் காண்கிறார் மாணிக்க வாஜ்கர் எல்லாம் சிதம்பரத்தில் என்னது திருச்செந்தூர் ஆறாயிரம் இப்படிலாம் சொல்றாங்க பிராமணர்களே ஒரு குரூப்புக்கு பேர் அஷ்டசகிரம்னு பேர் அஷ்டசகிரம்னா எட்டாயிரம் பேர் எட்டாயிரம் குரூப் அது அதுலேருந்து வந்த பிராமணன் குரூப் தனி அது அஷ்டசஹஸ்திரம் அதுக்கெல்லாம் இவன் பட்டம் பேர் வச்சு கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் ஆகையினால வந்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து தர்மம் கீழே போனதுனால சொன்னது அங்கங்க சோழியன்பான் பிராமணனுக்குள்ளேயே சோழிய பிராமணன் அது மட்டமா சொல்லுவான் சோழ தேசத்தை சேர்ந்த பிராமணன் அவ்வளவுதான் ஒன்றும் மட்டம் கிடையாது பாண்டிய தேசத்தை சேர்ந்தவர்கள் சோழ தேசத்தை சேர்ந்தவர்கள் இப்படிலாம் உண்டு இதெல்லாம் இடையில சொல்கிறேன் மக்களுக்கு ஆசை அதிகரிக்கும் அரசனுக்கும் ஆசை மக்களுக்கும் ஆசை அதிகரிக்க அதிகரிக்க என்ன இருதுன்னா தாறுமாறுமா ஒரு ஒழுங்கு இல்லாமல் பாருங்கள் உலகமே பணம் பொருளாதார சிக்கலில் மாட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன மெட்டீரியலிசமே பிராப்ளத்துக்கு காரணம் என்ன எல்லாருக்கும் அதிகமாக டிசைர் வந்தால் என்ன இருக்குது ஏமாத்தணும் எப்படியாவது ரூபா வரணும் அப்படின்னா அது ரூபாயோட ரூபாயே லட்சியமாக என்ன அதனால வந்த விளைவுதான் பணத்தையே குறிக்கோளாக கொண்டதனுடைய விளைவு பொருளாதார சீர்குலைவு எல்லாம் எங்க பார்த்தாலும் அதை சொல்லிகிட்டே இருக்காங்க வேலையை விட்டு நீக்கின்றிருக்கான் நீக்கின்றிருக்கான் இதை சரி பண்றதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியல ஒரு வருஷத்துல சரியாயிடும் தன்னம்பிக்கையோட இருக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பகவான் பாடம் நடத்திட்டு இருப்பார் அது என்ன பண்றது பகவானுடைய யாருக்கும் புரிஞ்சுக்க முடிய அவர் எல்லாம் பண்ணிட்டே இருப்பார் அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் இருக்கட்டும் இப்ப சங்கராச்சாரிய சொன்ன அந்த கருத்தை சொல்றேன் அப்படி இருக்கிற போது என்ன அந்த தர்மங்கள்லாம் குறைஞ்சு போறதான் அதர்மம் அதிகமாக மனிதனுக்கு பேராசை வர வர என்ன ஆகுறதுன்னா அக்கிரம அநியாயம் அதர்மத்தை எல்லாம் சௌரியமா பண்றது வேற ஆயச்சா பண்ண நேச்சர் தானே அது பண்ண ஆரம்பிச்சோம் ஆகையினால என்னது தர்மம் குறைஞ்சு போறது அந்த நேரத்தில் அரச குலத்தில் அவதாரம் நிகழ்கிறது சங்கராச்சாரியர் எழுதுறார் அரச குலத்தில் அவதாரம் நிகழ்ந்தா தான் சரி பண்ண முடியும் அரசியல்ல அவதாரம் நிகழ வேண்டும் இப்ப நாட் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் என்ன நடக்கணும் நரேந்திர மோடி மாதிரி அரசியலில் அவதாரம் ஏற்பட வேண்டும்வான் வந்து கத்திரிய குலத்தில் பிறந்து மறுபடியும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சாது நாம் பரித்ராணாய துஷ்கிருத்தானாம் துஷ்கிருதம் விநாசாய தர்ம அவதாரம் பண்ணி அதை சரி பண்ணிட்டு போறார் அதுல ஒரு அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் இந்த அவதாரத்திலையும் சமூகத்தில் பிராமணனும் இருந்தால் சமூகம் உருப்படும் நம்ம பாஷையில் அதை போட்டுக்கணும் பிராமணன் ஷத்ரிய மாத்திரம் எடுத்துக்க கூடாது ஜாதி குரூப் எடுத்துக்கூடாது சமூக அரசியலும் ஆன்மீகமும் சரியாக இருந்தால் சமூகம் உருப்படும் அரசியலும் ஆன்மீகமும் ஆன்மீகம் இணைந்த அரசியல் ஆன்மீக ஆன்மீக வாழ்க்கை வாழ்கின்ற ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட மக்களும் அரசியல்வாதிகளும் அமைந்தால்தான் சமூகம் சீர்கொலைவில்லாமல் சீராக சென்று கொண்டிருக்கும் நம்ம அந்த பாஷையில் போடணும் அதனால பிரம்ம கஷத்திரம் பிரம்ம கஷத்திரம் பிரம்மக்ஷத்திரம் வேதத்தில் திரும்பின இருக்கு அந்த ஹோமம் எந்த ஹோமம் பண்ணினாலும் சரி அந்த ஹோமத்துல கடைசியில முடிக்கிற போது அரசியலும் ஆன்மீகம் உருப்பிடட்டும் உருப்பிடட்டும் தான் நமமா ஆகூத்தியாயே தரத் ரதன் தரஞ்சஸ்வாக எல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நமமா சமுதிரசிரோத்தியானாமதிபதிசமாவத் அஸ்பின் பிரம்மன் அஸ்மின் க்ஷத்ரேயாம் அஸ்மின் அஸ்யான் தேவஹூ தியாகஸ்வாஹா இப்படி ஒரு மந்திரமும் சொல்லிச் சொல்லி சொல்லி அஸ்மின் பிரம்மன் அஸ்மின் க்ஷத்ரேயசியாம் அஸ்மின் பிரம்மன் அஸ்மின் க்ஷத்ரேயசியாம் இந்த பிராமணன் இந்த க்ஷத்ரியன் இந்த பிராமணன் இந்த க்ஷத்ரியன் உருப்பட இவன் சரியா இருக்க இவங்களா சமூகத்துக்கு சமூகத்தினுடைய அமைதியை காக்கக்கூடியவர்கள் அவனுக்கும் பிராமணனுக்கும் பணத்துல மோகம் வந்துடுத்து அரசியல்வாதிக்கும் பணத்துல மோகம் வந்துடுத்துனா தர்மம் எங்க போகும் பிராமணனுக்கும் பணத்துல மோகம் தெரியறது இல்லையா மோகம்ங்கிறது வேற வேணுங்கிறது வேற பிராமணனுக்கும் பணத்துல மோகம் இந்திரிய சுகத்துல மோகம் அரசியல்வாதிக்கும் பணத்துல மோகம் இந்திரிய சுகத்துல மோகம்னு சொன்ன அர்த்த காம பிரதானவாதிகள் ஆயிட்டார்கள் பிராமணர்களும் கத்திரியர்களும் அர்த்த காமத்துக்கு இன்ஸ் கொடுத்தார்கள் ஆனால் தர்மத்தை பத்தி மோட்சத்தை எங்க ஆள் இருக்க முடியும் இதுக்கடையில் வாழ்றோம்னா இதுவே பெரிய அதிசயம்தான் டோட்டலா ஒன்றும் போகலை சொல்றேன் பகவத்கீதையில பகவான் அந்த மூணாவது ஸ்லோகம் நாலாவது மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் இதுல எல்லாம் பகவான் சொல்லி அஞ்சாவது சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் ஞாபகம் இருந்தால் புரியும் அதை அடிப்படையா ஒட்டித்தான் ஆதிசங்கர் எழுதினார் அதே அடிப்படையாக உபனிஷத்துல இருந்து தர்மத்தை பற்றி பேசுகிறது இது ரெண்டும் இருக்குது அதனாலதான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன் ஆகவே இந்த முதல் மந்திரமும் இரண்டாவது மந்திரமும் வேதத்தினுடைய தர்மங்கள் இரண்டை பற்றி சொல்லி அந்த தர்மத்தை கடைபிடிப்பவர்களுடைய தன்மைகள் அவதி பலம் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுகிறது பரிபூர்ண காரணம் என்ன ஸ்மூத் கோயிங் என்ன பண்ணிருக்கு சாப்பாட்டை சாப்பிடற நேரத்துக்கு கரெக்டா போயிடுறோம் அங்கோ கோ கோயில் நேரத்துக்கு கரெக்டா இல்ல ரொட்டின் இருக்கு அதுக்கு பேரு தான் தர்மம் இது மாதிரியே ஒரு ஒருத்தரும் அவங்க அவங்க ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டா அதுக்கு பேர் தான் தர்ம வாழ்க்கை ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது போர்ஸ் பண்ணி வாழ்றது தப்பு இல்லை போர்ஸ் பண்ணினாலும் அது நாம ஆசைப்படும் இப்படி இப்படி இந்த மாதிரி பண்பாடுடைய வாழ்க்கையை எங்கள் மீது திணிப்பதை திணிப்பதுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை விரும்புகிறோம் அதை ஆசைப்படுகிறோம் அதில் நாங்கள் குறை சொல்லவில்லை பாருங்க சொல்லிருக்கு நான் வேதத்தை மீற மாட்டேன் ஏன் புத்தி என்ன தப்பாதான் கொண்டு போகும் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய அகாரிய வாழ்க்கையில் சாஸ்திரம்தான் பிரமாணம் நான் எதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தம் நிகாரசி சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி நான் வாழ்கிறேன் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு நர்வல்லு அது கவனிச்சு பார்க்கணும் ஒழுக்க ஒழுக்கத்து நீத்தார் அந்த சொல்லு ரொம்ப ஆழமானது அதே மாதிரி பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த சொற்களை எல்லாம் யோசிச்சு என்ன ஒழுக்கம்னாலே வைதிக தர்ம ஆச்சரணம் வைதிக தர்ம ஆச்சரணம் வைதிக தர்மம் அந்த சொல்ல கேட்டா ஏதோ பிராமணிசம் மாதிரி தோணும் அறிவு நூல்களின் வழியின்படி அறிவு நூல்கள் அறிவுறுத்திய அறங்களின்படி வாழ்வாங்கு வாழ்தல் வைதிக தர்ம ஆச்சாரண தமிழ் போட்ட சரி இது நமக்கு உண்டு போல் இருக்கு அப்படின்னு ஒரு தோற்றம் உண்டாயிடுச்சு எல்லாரும் தர்மம் தான் தர்மத்தை விட்டு யாரும் விலக முடியாது ஜாதி தர்மம் குல தர்மம் பிரஜாதர்மம் எல்லா தர்மங்களும் இருக்கு உபரிஷத் என்ன பண்றதுன்னா அந்த ம அந்த வாழ்க்கை முறையை ஞாபகம் வச்சுட்டு அந்த வாழ்க்கை முறையில் என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை சொல்றது அதுதான் இந்த ரெண்டு மந்திரங்களையும் நம்ம பார்க்குறோம் பூர்ணமதகா மந்திரத்தையும் கவனித்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் ஒன்று சொல்லணும்னு தோன்று பூர்ணமேவ அவசிஷத்தையுன்னு சொல்லி முடித்தோம் இல்லையா இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கியிருக்கலாம் விளக்கியிருக்கலாமோங்கிற எண்ணம் எனக்கு தோன்றியதுனால இப்போ திரும்ப சொல்கிறேன் அதே தான் இங்கேயும் வரப்போகிறது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் மந்திரத்தில் என்ன பார்த்தோம் பூர்ணவதா மந்திரத்தில் ஜீவாத்மாவும் பூர்ணம் பரமாத்மாவும் பூர்ணம் அது ஞாபகம் வச்சுங்க ஈஸ்வரகா நிருபாதிக்க ஜீவஹா அதாவது இப்ப இங்க ரெலவெண்டா இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் இருக்கு இல்லையா அதுக்கு பொருத்தமா இருக்குங்கிறதுக்காக தான் திரும்பவும் சொல்றேன் அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சா இது இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறது எனக்கு சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு புரிய வைக்கிறது எனக்கு சௌரியமாக இருக்கும் ஆ நிருபாதிக ஈஸ்வரன் நிருபாதிக ஜீவன் பூர்ணம் நிருபாதிக ஈஸ்வரகா பூர்ணஹா நிருபாதிக ஜீவகா பூர்ணஹா சொன்னதான் கொஞ்சம் திரும்பவும் அதை ஒழுங்குபடுத்தி சொல்கிறேன் அவளை வேகமாக நிறைய அப்படி இப்படிலாம் சொல்லுவேன் நாமரூபங்கள் அற்ற இறைவன் பூரணமானவர் நாமரூபங்கள் அற்ற உயிரும் ஜீவனும் பூர்ணமான பெயர் வடிவங்கள் இறைவன் நிராகார ஈஸ்வரன் நிருபாதிகரன் இப்படிலாம் போட்டு மாயாரஹிதரன் நிருபாதிகிராக நிர்குண ஈஸ்வரன் என்னவா இருக்க பூர்ணமா இருக்க பூர்ணம்னா என்ன காலவசரி உபாதி கிடையாது சாமான விசேஷர எல்லாம் போனோம் அனுவத்திவியரித்த ஈஸ்வரகா பூர்ண அதே மாதிரி இது என்னது இங்கேயும் என்ன போட்டுக்கிறோம் ஜீவனும் எப்படிப்பட்டது நிர்குண நிராகார நிருபாதிக்க ஜீவன் பெயர் வடிவங்கள் அற்றவன் உடல் மனம் புத்தி இவைகளை கடந்தவன் பூர்ணமான ஜீவன் உடல் மனம் புத்திகளை கடந்த ஜீவனும் பூர்ணமே இப்ப ஒரு கேள்வி வர்றதுனால இந்த ரெண்டு பூர்ணம் இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்றதுனால இது இந்த ரெண்டு வாக்கியம் இருக்கே இது மகா வாக்கியம் முதல்ல பூர்ணம் அதா பூர்ணம் இதங்கிறது பூர்ணம்ங்கிறது ரெண்டுலேயும் இருக்குது அதஹா இதாக மாறி இருக்கு அதஹா இத்கிறது வந்து ஜீவஈஸ்வர உபாதியை குறிக்கிறது பூர்ணம்ங்கிற சப்தம் ஒரு திரும்ப ரிப்பீட் பண்ணிருக்கே தவிர ஐக்கியம்தான் ஒன்றுங்கிற அர்த்தம் அபேத ஞானத்தை தான் கொடுக்கறது ஜீனும்ப என்ன கிடையாது யுக்திக்கு விரோதம் ரெண்டு பூர்ணம் இருக்க முடியாது ஆகினால அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம் என்ன அர்த்தம் ரெண்டும் ஒு அர்த்த வேற மாதிரி தெரிகிறது அதுவும் இது ஒண்ணு எப்படி நீங்க சொல்லுவீர்கள் அப்படின்னா இது முதல்ல ஞாபகம் அதகா பூர்ணம் இதம் பூர்ணம்ங்கிறது மகா வாக்கியம் மகாவாக்கியம் அபேத ஜான போதக வாக்கியம் அபேத ஜான போதக வாக்கியம் அத்வைத ஜான போதக வாக்கியம் ஐக்கிய ஜான வாக்கியம் மகா வாக்கியம் மகா வாக்கியம் இல்லை கடவுளும் நீயும் ஒன்னுன்னு சொல்றது அத்வைத ஜானத்துக்கு தான் மகா வாக்கியம் பேர் அத்வைத வாக்கியம் மகா வாக்கியம் அகண்டார்த்த வாக்கியம் மகாவாக்கியம் மகாவாக்கியத்துக்கு லட்சணம் அதாவது வேற்றுமையை அறவே நீக்கும் அறிவை தரும் சொற்றொடர் மகா வாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது சொன்ன புரியுறது வேற்றுமையை அறவே நீக்கும் வேதாந்த வாக்கிய சொற்றொடர் வேற்றுமையை அறவே அழிக்கும் அல்லது நீக்கும் ஆவரதே வேற்றுமையை அறவே அழிக்கும் அறிவை தரும் சொற்றொடரே வேற்றுமையை அறவே நீக்கும் அறிவை தரும் சொற்றொடர் மகாவாக்கியம் என்று சொல்லப்படுகிறது அழைக்கப்படுகிறது சரி அப்ப இது ஐக்கியத்தை சொல்லிக் கொடுக்கிறது மகா வாக்கியம் பூர்ணமதா பூர்ணமிதம் மகா வாக்கியம் அது எப்படி மகா வாக்கியமா இருக்கு அப்படி சொன்னா பூர்ணாத்து பூர்ணம் உதச்சது ஏன்னா ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிற காரண சம்பந்தம் காரண காரிய சம்பந்தமாக இருக்கு ஈஸ்வரன் சொல்லிட்டாலே ஜகத்தை குறிக்கும் நான் ரெண்டு மூணு விதமாக சொல்லியிருக்கேன் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா நடக்காது காரிய பிரம்மன் காரணம் தரேன் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தத்தை ரெண்டாவது லைன் சொல்றேன் செகண்ட் குவார்ட்டர் என்னதுன்னா பூர்ணாத்து பூர்ணம் உதச்சியிடுறதுன்னா எப்படி ஒண்ணுன்னு கேட்டா ரெண்டுக்கும் சந்தம் இருக்கிற சம்பந்தம் காரண காரிய சம்பந்தம் பூர்ணாத்து பூர்ண முதட்சியத்தை சொல்ற போது என்ன பண்ணிக்கணும் கேட்டா இங்கதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியிருக்கு அதகா பூர்ணம் இதன் பூர்ணம் கஷ்டமா இல்லை பூர்ணம் அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம்னு சொன்னா அது திரும்ப சொன்னதுன்னு நம்ம சொல்லி சமாளிச்சு இல்லையா அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம்னா அதாவது நாமரூபங்களற்ற இறைவனும் பூர்ணம் சித்மோகன் அப்பால் உள்ளது தோற்றத்துக்கு அப்பால் உள்ளது பூர்ணம் தோன்றியிருப்பதும் நாமரூபத்துக்கு அதிஷ்டான சொல்றார் அப்ப நம்ம என்ன நானும் முதல்ல ஞாபகம் நிருபாதிக ஈஸ்வரகா பூர்ணஹா நிருபாதிக ஜீவகா பூர்ணஹா அது முடிஞ்சு போயிடுச்சு மகா வாக்கியம் ஓவர் ஆனா அடுத்தது என்னன்னா அது எப்படி மகா வாக்கியம் ஆகும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கு உள்ள சம்பந்தம் காரணக்காரிய சம்பந்தம் அத பூர்ணாத்து பூர்ண வார்த்தையை நம்ம சிம்பிளா போடணும்னா எப்படி போட்டுக்கலான்னு கேட்டா கடவுளிடம் ஜீவன் தோன்றுகிறான் அப்படித்தான் நம்ம எழுத முடியும் இறைவனிடம் இருந்து உலகம் தோன்றுகிறது பூர்ணாத்து பூர்ண உதச்சியத்தைன்னு சொன்னா இறைவனிடமிருந்து உலகம் தோன்றுகிறது கடவுளிடம் இருந்து ஜீவன் தோன்றுகிறான் ஜீவன் எப்படின்னு சொன்னா அது எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறதுன்னா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல பூர்ணம்ங்கிற வார்த்தையை எப்படி கடவுள்னு அர்த்தம் பண்றீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு மனசுல அந்த பூர்ணம்னாலே நிறைவுங்கிறது நிறைவிலிருந்து நிறைவு தோன்றுகிறதுன்னு சொன்னால் சரி வரல முழுமையிலிருந்து முழுமை தோன்றுகிறதுனா யுக்திக்கு உதைக்கிறது ஆகை நகலை என்ன பண்ண வேண்டியிருக்கு என்ன போட்டுக்கணும் தன்னுடைய பூரணத்தன்மையை விட்டு விலகாமலேயே மாயையினால் விட்டு விலகாமலேயே மாயையினால் மாயா சகிதமான பிரம்மனிடம் சோபாதிக பூர்ணாத்து போட்டா சௌரியமா அங்க என்ன சொன்னோம் நிருப்பாதிக ஈஸ்வரகா பூர்ணஹா நிருபாதிக ஜீவகா பூர்ணா அதை முடிச்சுக்கணும் அந்த நிருபாதி சோபாதியெல்லாம் எனக்கு இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை யூஸ் பண்ணாமல் டீச் பண்ண முடியாது நானும் என்னெல்லாம் பிரயத்தனம் பண்ணி தான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு லிமிடேஷன் இருக்கு ஏன்னா டெக்னிக்கல் டைமே தே திடீர்னு போய் மெடிக்கல் கிளாஸில் ஒருத்தன் உட்காந்து ஒன்றுமே புரியலையே அப்படின்னா புரிஞ்சா தான் அதிசயம் ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு மூணாவது வருஷம் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க அவன்தான் அவன் கிளாஸ் நடக்கிறது அங்கே கிளாஸில் நம்மளும் போய் உட்கார்ந்துட்டோன்னு வச்சுக்கூட அது என்ன வாஜார் சொல்றது ஒன்றுமே புரிய மாட்டேங்க நீ அதுக்கு குவாலிஃபைடே அதனால தான் அதுக்கு எதாவது வழி விடுக்கான்னு நானும் யோசிச்சுன்னு இருக்கேன் டீச்சர்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது எப்படி நிருபாதிக்க ஈஸ்வர பூர்ணஹா நிருபாதிக ஜீவஹா பூர்ணஹாதி சோபாதிக பூர்ணம் உதட்சியத்தை அப்படி போட்டோம்னா காரணத்திலிருந்து காரியம் உண்டாகிறது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் தண்ணீர் அலை கடல் இதெல்லாம் போட்டுட்டோம் ஜலஸ்வரூபமான சமுத்திரத்திலிருந்து ஜலஸ்வரூபமான தரங்கம் தோன்றுகிறது அப்படி சொல்லிட்டு பூர்ணஸ்வரூபமான ஈஸ்வரனிடம் இருந்து பூர்ணஸ்வரூபமானு சொன்னா என்ன அர்த்தம் அந்த ஐக்கியத்தை சொல்றதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கும் அந்த ஐக்கியத்தை சொல்லணுங்கிறதுக்காக உபனேஷத்தை இப்படி சொல்றது காரண காரணிய சம்பந்தம் இருந்தா தான் ஐக்கியம் சொல்ல முடியும் ஆகவேதான் சொன்னோம் பூர்ணாத்து பூர்ண அப்படி சொல்லிட்டு மூணாவது அடுத்தது நாலாவது பாதம் முதல் பாதம் என்ன பூர்ணமதா பூர்ணமிதம் இரண்டாவது பாதம் என்ன பூர்ணாத்து பூர்ணம் உதச்சியது பாதம் என்ன பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பாதம் அப்புறம் வந்து பூர்ணசிய பூர்ணம் மூணாவது பூர்ணமே அவசிஷத நாலாவது பாதம் பூர்ணசிய பூர்ணமாதாய அப்படின்னு சொன்ன என்ன பண்றதுன்னா இந்த பூர்ணஸ் வார்த்தையில் போட்டுக்கணும் அது பூர்ணஸ்யங்கிறது ஏகவச்சனமாக இருந்தாலும் ஷஷ்டி ஏகவச்சனமாக இருந்தாலும் நம்ம வந்து சௌரியத்துக்காக வேண்டி பூர்ணஸ் சோபாதிக ஜீவ ஈஸ்வரையோஹோ சோபாதிக ஜீவ ஈஸ்வரையோஹோ பூர்ணம் ஆதாயம் ஆதாய பூர்ணஸ்வரூபம் எப்படி இருக்கு பூர்ணம் ஆதாயங்கிறது என்ன அர்த்தம் பூர்ணஸ்வரூபம் புரிஞ்சு போயிடும் ஜீவ ஈஸ்வரயோகை பூர்ணய ஜீவ ஈஸ்வரையோஹோ பூர்ணம் ஆதாய பூர்ணஸ்வரூபம் பூர்ணஸ்வரூபத்தை அறிந்தால் அறிந்துன்னு போட்டிருக்கு அறிந்தால் அறிந்தால் அறிந்து பிராக்கெட்ல அறிந்தால் அப்படின்னு ஆதாய பூர்ணமேவ அவசிஷே பூர்ணஸ்வரூபம் ஏவ அவசிஷது இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டு பூர்ணத்தை சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்லிது ஒரு பூர்ணம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப என்ன அர்த்தம் இன்னொரு பூர்ணம்ங்கிறது உன்னுடைய சிந்தனையை சிந்திக்கும்படி சிந்தனா சக்தியை சிந்திக்கும்படி பண்ணின வேலை தான் பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷத்தின்னு சொன்னா அந்த பூர்ணஸ்வரூபம் ஏவ அவசிஷது எப்படின்னா என்ன அர்த்தம் சோபாதிக்க ஜீவ ஈஸ்வர வித்யா நிரஸ்தக ஜீவ ஈஸ்வரவு வித்யா நிரஸ்தௌ போட்டுவிட வேண்டிதான் இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருப்பே இல்லை ஜீவனாவது ஈஸ்வரனாவது எப்படி குடம் என்ற சொல்லுக்கு குடம் என்ற சொல் மண்ணை சார்ந்திருக்கிறதா குடத்தை சார்ந்திருக்கிறதா குடம் என்ற சொல் தனி இருப்புடையதா அப்படின்னு கேட்ட குடம் என்ற சொல் குடம் என்ற சொல் தனி இருப்புடையதான்னா மண் என்ற சொல்லுக்கு தனி இருப்பு இருக்கிறது சுய இருப்பு இருக்கிறது அதுக்குத்தான் ஸ்வத்சத்தான்னு சொல்றோம் குடம்ங்கிற சொல்லுக்கு ஸ்வத்சத்தா கிடையாது என்ன சொல்றது டிப்பெண்டன் பட் வேர்டு அதுல நீங்க என்ன பண்ணணும் விகாரம் நாமதேயம் மிருத்திகேத்தேவ சத்தியம் அது மாதிரி இந்த மிருத்திகேத்தேவ சத்தியம் ஈஸ் ஈக்குவல் டு பூர்ணமே அவசிஷம் பூர்ணமே அவசிஷே கூட போடலாம் பூர்ணமே அவசிஷத்தை ஈஸ் ஈக்குவல் டு மிருத்திகேத்தேவ முக்கியமான இப்ப புரிஞ்சுக்கணும் அப்ப இது என்ன இதுன்னா ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா முதல் வாக்கியத்துக்கு ரெண்டாவது வாக்கியத்துக்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டாவது முதல் லைன் ரெண்டு பார்த்தையும் சேர்த்து சொல்றேன் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமத பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷதேங்கிறது என்னதுன்னா பூர்ணமே அவசிஷதேன்னு சொன்னால் இன்னொரு பூர்ணம் சொன்னமே நாமரூப சகித பூர்ணம் மித்யா நாமரூப சகித பூர்ணம் மித்யா இல்லை நாமரூபம் நாமரூபே மித்யா மித்யா விபக்தி கிடையாது அது அவ்யயம் மித்யா சப்தம் வந்து அவ்வய சப்தம் அது மித்யா மிச்சய அந்த ஸ்திரீலிங்கம் எல்லாம் போட்டுவிடக்கூடாது உட உபிஷ் கையாள் இருக்கு தாத்யம் என்னன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அவ்வளவுதான் பிரம்ம சத்யம் லைன் ஜெகன் மித்யாங்கிறது ரெண்டாவது லைன் பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யே சொல்றதெல்லாம் இத்தனை இதுக்குள்ள அடங்கியிருக்கு அதனால இந்த மந்திரம் என்ன பண்ணுகிறது இதம் சர்வம் அப்படின்னு சொல்ற போது இவை அனைத்தும் இவை அனைத்தும்னு சொன்ன நம்முடைய அனுபவத்தில் இருக்கிற அனைத்தும் ஒரு வார்த்ததும் இந்த ஜத்து அனைத்தும் அனுபவத்தில் காணப்படுகின்ற அனைத்தும் அனைத்து உலகங்களும் தோன்றி மறைகின்ற நம் கண் முன்னாலேயே தோன்றி இருந்து மறைகின்ற அனைத்து வஸ்துக்களும் நம்முடைய அனுபவத்தில் நம்ம உடம்பு தோன்றி இருக்கிறது நமக்கு தெரியும் நம்ம உடம்பு இருந்துருக்கிறது நமக்கு தெரியும் நம்ம உடம்பு அழிய போறது நமக்கு தெரியுமோ தெரியாதோ நம்மளால அனுமானம் பண்ண முடியுமா முடியாதா அழிஞ்சப்பறம் வந்து அழிஞ்சு போச்சா என்னன்னு தெரியுமா தூங்கினதுக்கு அப்புறம் தூங்கிட்டேன்னா தெரிய போறது தெரிஞ்சா தூக்கமா துக்கம் அதே மாதிரி நிறைய பேர் அழியத பாத்துருக்கோம் நிறைய பேர் குறைகிப்போ நமக்கு தெரிஞ்ச குழந்தை எல்லாம் பிறக்கிறது அதுக்கப்புறம் அது இருக்கு அது சாகுறத நம்மளே பார்க்குறோம் ஜாதஸ்தேகி திருவோ மிருத்யுகோ ஆகையினால தோன்றி இருந்து மறைகின்ற வாழ்ந்து என்னெல்லாமே பண்ணி சாகின்ற அனைத்தும் இதம் சர்வம் ஜகத்து அப்ப எத்திஞ்ச ஜெகத்தியாம்னு போட்டிருக்கு அதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் உள்ள வச்சுருக்காங்க ஜெகத்யாம்னா பிருத்திவியாம் மண்ணில் அப்படின் சொல்லாம் ஜத்யாம் ஜ வார்த்தையும் சரி ஜகத்து சரி எல்லாம் ஒன்றுதான் ஜகத்தில் இருக்கிற ஜகத்துன்னா என்ன சொல்றது ஜகத்தில் இருக்கிற ஜெகத் அப்படின்னு சொன்னா என்ன இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் சர்வம் இந்த உலகத்தில் இருக்கிற தோன்றி மறைகின்ற அனைத்தும் இந்த உலகத்தில் இருக்கிற தோன்றி மறைகின்ற அனைத்தும் சங்கராச்சரியர் பிருத்திவியான்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார் ஜெகத்யாம்னு சொல்லி ஆனா நம்ம இந்த எற்கிஞ்சங்கிற வார்த்தை என்னன்னா மிச்சம் மீதி இல்லாமல் அப்படின்னு போன்னிட்டோம் எற்கிஞ்சங்கிற பதத்துக்கு ஒன்னும் விடக்கூடாது இதுல ஒரு அயோட்டா கூட விடப்படாது எல்லாமேன்னு அர்த்தம் இல்ல இல்லை இதெல்லாம் சரி அது மாத்திரம் ஈஸ்வரன் கிடையாதுன்னு சொல்ல முடியாது எல்லாமே தான் அர்த்தம் அதனாலதான் இன்னொரு வார்த்தை உபரிஷத்தை இன்னொரு இடத்துல சொல்லிட்டு அதான் ஏக வாக்கியத்தான் நம்ம போடுவோம் இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறது இங்கே சேர்த்துக்கடும் எச்ச கிஞ்சி ஜகத் சர்வம் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே அன்னைக்கே சொன்னேன் முதல் வகுப்புலேயே சொல்லியிருக்காது திருஷ்யத்தேன்னா அனுபவிக்கப்படுறது ஆனா கேட்கறோம் சொர்க்கம் இருக்கு இருக்குமா நரக்கம் இருக்கு சொல்றோம் இந்த இடத்துல என்ன அர்த்தம் நரக்கமும் ஈஸ்வரன் தான் அர்த்தம் அதுக்காக சொல்றது சொர்க்கமும் ஒண்ணுமே தெரிய நம்மளை மதிக்கிறவனும் அவனும் மதிக்கிறவனும் ஈஸ்வரன் மதிக்கப்படாதவனும் ஈஸ்வரன் எல்லாம் அப்படி இருந்தா நம்ம ஏதாவது உலகத்தில் என்ன மதிக்கடைன்னு சொல்லுவோமா புகார் பண்ணுவோமா என்ன இருந்தாலும் சுவாமி வேதாந்தம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் தெரியும் எனக்கும் தெரியும் தான் வேதாந்த என்ன இருந்தாலும் இருக்கு பாருங்க அதுதான் சம்சாரம் வேற ஒண்ணும் இருந்தாலும் லௌகிக்கம் வியாபிகாரிக்க இருக்கே அப்படி பார்க்கிற போது சில இதெல்லாம் பார்க்கத்தானே வேண்டி இருக்கு அப்படின்னா நம்மளால லௌகிக்க வை விவகாரத்தை விட முடியலை முடியலைன்னா என்ன அர்த்தம் நமக்கு இன்னும் அட்டாச்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம் உலக வாழ்க்கையில ஏன் காப்பாத்தமே இந்த உடம்ப நடத்தணுமே இதுக்கு ஒரு இடம் ஆகணும் இதை இதை காப்பாத்தி ஆகணும் இதுக்கு அப்பப்போ காலம்பரை மத்திய மத்திய அமிர்தபானியம் சமர்ப்பயாமி எல்லாம் ஆகணும் இதை காப்பாத்தி நமக்கு சரீரத்தில் அபிமானம் போயிடுதான் என்ன இப்படி தியாகம் பிராயோபவேசம் பண்ணலான்னா நினைக்கிறோம் அது பண்ண வேண்டாம் தேவையில்லை இந்த ஞானத்தை என்ஜாய் பண்ணும் ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு அப்படியே இழுத்துன்னு போயிடும் ஞானி நாமப்பி சேத்தாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோகாய மகா மாயா பிரயச்சதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது இழுத்துட்டே போயிடும் இந்த மாதிரி கேம்புக்கு வந்து வந்து அப்பப்போ என்ன பண்ணணும்னா அதை வந்து அளவு படுத்திக்கணும் போகும் இவ்வளவு மேலே வேண்டாம் அப்படி வச்சுக்கணும் வேதாந்த இருக்கு சுவாமிஜி என்ன இருந்தாலும் எனக்கு என்னத்தை கொஞ்சம் சொல்லுறது புரியுது ஆனாலும் மித்தியா பிராப்ளத்துக்கு மித்யா சொல்யூஷன் வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்பாங்க நீங்க அப்படியா இருக்கீங்க அப்படி இருந்தா மடத்துல எடுக்கிறீங்க போயிட வேண்டியதுங்க ஆமா என்ன பண்றது உட்கார்ந்து இருக்கும் எதுக்கு சொல்றேன்னா சொர்க்கமும் ஈஸ்வரன் தான் நரக்கமும் ஈஸ்வரன் தான் ரெண்டும் கட்ட லோகமும் ஈஸ்வரனே சொல்றாருல அர்ஜுனன் கேக்குறான் இல்லையா என்ன இது உக்ரூபமா இருக்கு எல்லாம் பீஷ்பர் துரோணர் எல்லாம் உள்ள போயிட்டு அர்ஜுனன் பாக்குறான் விஸ்வரூபத்துல வந்து அத்தனையும் பிரளயம் மகா பிரளயம் நடக்கிறது வாய்க்குள்ள அத்தனை பேரும் பகவானுடைய வாயிலான் நெருப்பு ஜுவலனம் பதங்க விட்டில் பூச்சி போற மாதிரி எல்லாம் உள்ள போயின் இருக்காங்கிற அதுதான் அதுவும் ஈஸ்வரன் தான் ஈசான ஈஸ்வர சர்வ பூதா நாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சதா சிவோ சம்ஹார மூர்த்திங்க சிவன் இப்ப தாண்டவம் ஆடிட்டு இருக்காருங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஆனால் வந்து இப்போ நான் இதை சொன்னேன்னு வச்சுங்க வெளியில அவ்வளோதான் தமிழ் இன உணர்வு இல்லாதவன் தமிழ் இன துரோகி சொல்லுவானா மாட்டானா இதெல்லாம் சொல்லி எங்கே பார்த்தாலும் எழுதி அது மாதிரி கேட்க வேண்டாம் நம்ம ஜாதியை விசேஷமாக கேட்டு எழுதுவான் இந்த ஆள் யார் ஜாதி ஆதிச்சம் ஒ அன்றிலிருந்து இன்று வரை முயலுகிறோம் இன்னும் ஆங்காங்கே அவைகள் அவைகள் முளைத்து வருகின்றன அவைகளை அடியோடு நீக்காவிட்டால் சமூகம் சீர்குலைந்து போகும் அப்படின்னா கார சாரமா பேசி சோடாட்டில் சோடா வாங்கி குடிச்சுட்டு போறதானே இங்கிருந்து அங்க போய் பார்க்கறது இங்க உட்கார்ந்து சௌகரியமாவே உட்கார்ந்து சொல்லிட்டு எல்லாம் எங்க பாலைவனமா இருந்தாலும் சரி சோலைவனமா இருந்தாலும் சரி அதான் விஸ்வரூபத்துல எல்லாத்தையும் நம்ம பார்க்கறோம் ஒரு பக்கம் பார்த்தா குழந்தைகள்லாம் கருகி செத்து கிடக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா சப்பி மாதிரி வரிசை நிற்கிறது என்ன பண்றது ஈஷாவாசமி கொஞ்சம் கஷ்டம்தான் சுவாமி பேசுற சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லியவண்ணம் செயல் அது எப்படி சுவாமி கொஞ்சம் கூட கலங்காதா மனசு அப்படின்னு கேட்டா என்ன கலங்கி இப்ப என்ன கண்டுது கலங்கிப்ப என்ன ஆச்சு கிரகஸ்தனுக்கு வேதாந்த பாரதியார் திட்டோ திட்டுன்னு திட்டுவார் முதல்ல இந்த ஆள்களை உள்ள விடாத வீட்டுக்குள்ளேங்கிறார் ரெண்டும் பேசுவாரு திடீர்னு வேதாந்தத்தை பேச ஆரம்பிச்சா அதுவும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்புறம் வந்து குடும்பத்துக்குள்ளே இந்த ஆளெல்லாம் உள்ள வீட்டுக்குள்ள விட்டு ஜெகத்து மித்தியா அதுன்னு சொல்றாள் விடாதேங்கிற ஆனா சத்தியம் சத்தியம் மாத்த முடியாது உண்மை உண்மைதானே அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதனால்தான் திருவிழா தனியா வச்சுட்டார் இல்லறத்தை முடிச்சபிறந்தானே துறவரும் இல்லாட்டி இவன் போக மாட்டேன்னு உலகத்திலேயே உட்காந்துமானே கேமிக்க மாதிரி விடமா ஐயோ என்ன பிடிக்க விடாதீங்க விடாதிங்க பொல்லாதவன் விடமாட்டான் விட்டுடு விட்டுடுன்னு கேட்டா என்ன பண்ணுவார் அப்படியே விட்டு விட்டு உடம்ப விட்டுறேன் வியாபிக்கப்பட்டிருக்கு இறைவனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது ஈஷாங்கிறது திருத்தியா பக்தி சொன்னால் பரமேஸ்வரனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது நீங்க வேணா பூர்ணேனும் ஈஷா இஸ்இல் டு பூர்ணேனிக்கப்பட்டிருக்கிறது ஆனா சங்கராச்சாரியன் சொன்னார் வாசியம் வார்த்தைக்கு ஆச்சாதனீயம் ஸ்வேன பரமாத்மனா ஸ்வேன பரமாத்மனா தேன சுவேன ரூபேன ஆத்மனா ஈஷா வாஸ்யம் இன்னொரு அர்த்தமும் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த ஈஸ்வரன் எனக்கு வேறையா ஈஸ்வரன் இது ஒரு அர்த்தம் இவையெல்லாம் இறைவனே இறைவன்தான் இங்க நீக்கமர நிறைந்திருப்பவர் இறைவன்தான் இதுக்கு இன்னொரு இன்னொரு விசாரமும் பண்ணுவாங்க அதாவது இறைவன் எங்கும் நீக்கமர பரவி இருக்கிறார்னு சொன்ன நிறைந்திருக்கிறார் வியாபித்திருக்கிறார்னு சொன்னான் இந்த பரவி இருக்கிறாரு சொன்னா என்ன அது வரும் போகும் ஆட்சி எங்கும் வியாபித்திருக்கிறதுனா அந்த அந்த அர்த்தம் வேற பரவுதல்ங்கிறது வேற நிறைஞ்சிருக்குங்கிறது வேற இருக்குங்கிறது வேற ஆகாசம் வந்து பரவி இருக்குல்ல ஆகாசத்துல காத்து பரவுகிறது போறது ஆனா ஆகாசம் பரவி இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஆகாசம் எப்பவுமே வியாபிச்சுத்தார் ஆகாசம் இங்கிருந்து அங்க பரவது ஆகாயம் விரிந்து கொண்டே சென்று கொண்டு இருக்கிறது ஆகாயம் விரிவுனா விரிவத்துக்கு ஒரு இடம் வேணுமே அது என்னது அது பெரிய கேள்வி இருக்கு ஆனா அப்படி நம்ம ரொம்ப விசாரம் பண்ணல ஆகாயம் எங்கும் நீக்க நிறைந்திருக்கிறது போல இறைவன் இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் நாம ரூபங்கள் அனைத்திலும் அனைத்து வஸ்துகளிலும் வியாபித்திருக்கிறார் யாபூதாவம் ஏகஸ்தம் அனுபஷத்தின் கிருஷ்ணர் எல்லா உயிர்களிலும் இருக்கிற அந்த ஒன்றை எவன் காண்கிறானோ அனுபசிய ஆச்சாரிய சாஸ்திர உபதேசம் அனுப்சதி ஈஷா வாஸ்யம் இன்னொரு அர்த்தம் போட்டுக்கணும் ஈஸ்வரன் எனக்கு வேறாக இல்லை ஆகையினால என்ன அர்த்தம் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கேன் எனக்கு தேவையில்லை எனக்கு ஒரு உடம்பு வேண்டியது நான் தான் பிறந்த அத்தனை உடம்புகளாகவும் இருக்கேன் நான் தான் எந்த நான் சத்து சித்து ஆனந்த நான் அத்தனை அனிர்த்தஜட துக்க ரூபமான நாம ரூபாத்மகமான பிரபஞ்சம் அனைத்தும் நான் தான் இருக்காருங்கிற போது என்ன விட்டுடுறேன் அது ஏதோ பக்தி பாவம் மாதிரி இருக்கு ஆனா என்ன சொல்கிறது அத உபாதியோட சேத்துக்காம நிருபாதிகனா உன்னை புரிஞ்சின்றியானா தெரியுமே இந்த உண்மை அல்ல நான் தான் எல்லாத்திலயும் இருக்கேன் ஆஹ் ஈஸ்வரம் வேற நான் வேற இல்லை சர்வசாகம் சன்னி விஷ்டா மத்திரும் அோகனேவா ஆகினால பகவான் என்ன சொல்றார் ஈஸ்வரனும் நானே ஜீவனும் நானே மமை வாம்சோ ஜீவலோக்கே ஜீவூதனூத்தம் மகாபாஹோ எஜேதம் தாரியத்தை ஜகத் கடவுள் சொல்ற நான் தான் நீன் அப்புறம் வந்து நீ சொல்லலாம் நான் நீ சொல்லி நியாயம் அப்படின்னு அர்த்தம் அகமேவ இதே தான் அத்தனையும் நான் வேற அதுதான் இந்த பேத புத்தி கிளீனா போயிடும் நமக்கு ஏதோ ஒண்ணு தனியா வச்சு அவர்தான் இருக்கார் நம்ம இந்த எண்ணம் பலமா இருக்கும் நம்மளாவது மோட்சாவது இந்த எத்தனை படிச்சாலும் கிடையாது அப்படின்னு சொன்னா இங்கே வந்து சொன்ன நிச்சயமா கிடையாது அதனால தானே விவேகானந்தர் சொன்னார் உபனிஷதங்கள் அபீகி அபீஹி என்று அச்சத்தை அடியோடு நீக்குகிறது எனக்கு இந்த சரீர இருந்தாத உபாதி அபிமானம் இருந்தா அச்சம் எல்லா உபாதியும் நானுங்கிற போது யார்கிட்டருந்து எனக்கு பயம் வரப்போகிறது யார் எனக்கு ஹிம்சை பண்ண போகிறோம் அப்படியே பண்ணாலும் நான் எனக்கு பண்ணிக்கிறேன் இதை புரிஞ்சுண்டாச்சுன்னா ஒரே ஆனந்தம் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இருக்கும் அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை லௌக்கிகமாக விவகாரமாக இருக்கும் ஆனால் அதில் லிமிட் இருக்கும் அளவுக்கு மீறி இப்படிலாம் போய் மாட்டிக்க மாட்டோம் ஜாகிரதையாக நம்மளை நாம் துன்பப்படுத்திக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நம்ம தான் அதிகமாக போய் மாட்டின்னு மொழியை திண்டாடும் துன்பப்படுத்திக்கணும் நானே தான் அனைத்து இந்த ஜானம் வேணும் இதம் சர்வம் ஈஷா இதுக்கு நிறைய வாசியம் நான் அப்புறம் வந்து இப்போ மந்திரங்களை கொஞ்சம் கொண்டு போகிறேன் அப்புறம் எனக்கு டைம் கிடைச்சா இந்த வாசியத்துக்கே நல்ல அர்த்தங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க வாஸ்யம் ஆவாஸ்யம் இதுக்கெல்லாம் அற்புதமான விளக்கங்கள்லாம் இருக்கு எனக்கு மறுபடியும் நேரம் கிடைச்சா திரும்பவும் நான் வரேன் ஆகினாலும் இப்ப நான் இதை பூர்த்தி பண்ணிவிடுறேன் இதம் சர்வம் சர்வம் ஜத்து இத விட்டுருவமோங்கிறதுக்காக வேண்டி உபனிஷத்து ஜெகத்தியாம சொல்லி வச்சிருக்கு அதனால என்ன எங்க சொர்க்கமா இருக்கட்டும் நரகமா இருக்கட்டும் எந்த லோகமா இருக்கட்டும் எந்த வஸ்துவா இருக்கட்டும் எந்த காலமா இருக்கட்டும் எந்த நிலமா இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்ல ஒண்ணும் கூட என்ன எள்ளில் எண்ணெய் போல் எள்ளில் எண்ணெய் போல் நின்ற எந்த விறகில் தீயினன் மாமணி சோதியத்தை கொடுத்து உணர்வு கையிற்று நாள் முருக வாங்கி கடைய முன் இருக்குமே இதனால்தான் ஈஷான் ஆரம்பிக்கிறதுனால்தான் ஈசா பரிஷத்துல இருக்கும் சில புத்தகத்துல ஈசோ உபனிஷத்துன்னு எழுதுவோம் ரெண்டும் ஒண்ணுதான் நீங்க ஈசோ பனிஷத் படிக்கிறீங்களா நாங்க ஈசா வாசியம் படிக்கிறோம் ஈசோபனிஷத்தும் சரி ஈசா வாசிய உபனிஷத்தும் சரி ரெண்டு உபனிஷத்தும் ஒண்ணுதான் என்ன சொல்லு முதல் என்னது பிரம்மமயம் சிம்பிளா போடணும்னா ஈஷா வாசியம் இதம் சர்வம் ஜெகதி இஸ்இக்குவல் டு சர்வம் பிரம்மமயம் பிரம்ம இவ் தமதம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிணதோத்தரேன அதிஷ்டோர்திரம் பிரம்மைவேதம் வரிஷ்டம் சன்னியாசிகள் தினமும் தியானம் பண்ண வேண்டிய ஒரு அழகான மந்திரம் கர்மாவிலேயே விவிதிஷா சன்னியாசியோட கர்மாவிலேயே அதை வச்சுட்டாங்க அதனால ரெண்டாவது லைன் என்ன சொல்றது ரெண்டாவது லைன்லையும் இந்த மூணையும் மூணு பாதத்தையும் ஒன்னாக்கணும் தேனத்யேன புஞ்சி தாக அதுக்கு நான் இப்ப அர்த்தம் சொல்றேன் தேனத்யேன இப்ப என்னன்னா இது அத்தனையும் ஈஸ்வரனா நீ பார்க்கணும் இவை அனைத்தையும் ஈஸ்வரனாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து தெளிக அறிந்து புரிந்து கொள்க எத்தனை பாஷை என்ன சொற்களை போட்டாலும் சரி இதம் சர்வம் ஈஷாவாஸ்யம் அப்ப இது மூடுறதுன்னு அர்த்தம் ஆயிடுச்சு இதை வந்து கவர் பண்ணுன்னா மூடுன்னு என்ன மூடுறதுன்னா என்ன அர்த்தம்னா மூடுறதுங்கிற வார்த்தை இங்க போட்டு வாசியம் ஆச்சாதனா என்ன அர்த்தம் அதுல இருக்கிற தாற்பயத்தை பாரு கவர்னு சொன்னா மூடுதல் மூடுதல்னா இங்க என்ன அர்த்தம்னா இந்த உண்மையை இறைவன் என்கின்ற உண்மையையே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த மூடுறதுன்னா என்ன அர்த்தம் நீங்க மூடுறதுக்கு என்ன இருக்கு எல்லாத்தையும் போட்டு மூடுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ வந்து டாமினேட் பண்ணு ஈஸ்வரங்கிற ஈஸ்வர ஜானத்தினால இந்த நாம ரூபங்களை எல்லாம் நீ என்ன பண்றது நீக்குன்னு அர்த்தம் மூடுவது என்பதனுடைய பொருள் என்ன நீக்குதல் என்று பொருள் பெயர் வேற்றுமைகளை மூடுக அப்படி சொல்லணும் வேற்றுமைகளை மூடிவிடுக வேற்றுமை எல்லாம் கவர் பண்ணு நம்ம வீட்டில் சில பேர் யாரா வந்தாங்கன்னு சொன்னால் விசேஷம் வந்தால் எல்லாத்தையும் அங்கங்கே வச்சு எல்லாம் அங்கங்கே சிறிய நல்லா உள் போட்டு மூடி வச்சுடுவோம் திறந்தா தெரியும் எல்லாம் ஆ என்னால் வந்து பார்த்தா பிரமாமாக இருக்கும் சாரு கீரெல்லாம் பார்த்தா அந்த அடிக்குள்ளே என்ன இருக்குமோ தெரியாது நம்ம மேலே உட்காந்துட்டு போயிடும் அது அந்த மாதிரி மூடுறதுன்னு அர்த்தம் இல்லை இங்கே மூடுறதுன்னா மூடுறதுக்கு ஒரு அடியில் ஒரு பொருள் இருக்குன்னா அது மேலே மூடுறதுன்னு நீக்காம எல்லாம் நீக்குதல் என்று பொருள் அடுத்த வாக்கியம் சொல்றது தேனத்யேன தேனத்யேன அர்த்தம் இந்த சர்வம் ஈரக சர்வம் ஈஸ்வரன் அர்த்தம் எல்லாம் இறைமயம் என்கின்ற அறிவை நாள் தக்தேனக்கு விசேஷன்தான் அது நாமபத சர்வநாமத விசேஷன் டு தியாகம் வாசியம் டு தியாகம் போட்டு தியாகம்னா என்ன அர்த்தம் நாமரூப உபாதி தியாகேன சந்நியாசம் பண்றது நீங்க நான் சொல்றேன் நகைய எல்லாரும் சன்னியாசம் பண்ணுங்க அலைய எல்லாம் சன்னியாசம் பண்ணுங்க அலைய சந்யாசம் பண்ணுங்க நகையை சன்னியாசம் பண்ணுங்க சன்னியாசம் பண்ணுங்க சந்யாசம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி இந்த நாமரூபத்தை சன்னியாசம் பண்ணுங்க என்ன அர்த்தம் சன்னியாசம் பண்றதுன்னா அது உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எதுவுமே நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் ஒரு மாய தோற்றம் புரிஞ்சுக்கிறது அதான் சன்னியாசம் இதுதான் சன்னியாசம் சன்னியாசம்னா என்ன அர்த்தம் ஞான சந்யாசம்யாசம் ஞானேன சன்னியாச நான் என்ன பண்றேன் குடம் மண்ணையும் குடத்தையும் பாக்குறேன் நான் என்ன பண்றேன் குடம் என்ற சொல் மண்ணை சார்ந்திருக்கிறது மண்ணுக்கு வேறாக குடம் என்ற சொல்லுக்கு சுய இருப்பு இல்லை எனவே நான் குடத்தை சன்னியாசம் பண்ணுகிறேன் வார்த்தையால சொல்றேன் மனசால பண்றேன் பிசிக்கலா போட்டு உடைக்கலை உடைச்சா அடுத்த வேலைக்கு பாடகி சாப்பிடுறதுக்கு இருக்காது ஸ்தூலமா போட்டு உடைக்கல அதே மாதிரி என் உடம்பையும் அப்படித்தான் சொல்றேன் என்ன உடம்பு மனசு புத்தி எல்லாம் நான் இல்லை இது உண்மை இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் உடைக்க வேண்டாம் ஆழமா புரிஞ்சுக்கிறேன் என்ன ஓ ஈஸ்வரோ குருத்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தஜே நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ா் ஷாதி ஹரி ஓம் ஆதிநா